வணக்கம் நட்சினையின் ஆயிரத்தி தொண்ணூத்தி செய்தி சேவை மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலையின் முதல் அலகை தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் தெரிவித்துள்ளது தூத்து குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பணியில் உள்ள நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மூன்று மணி நேரம் மேகமூட்டத்துடன் கூடிய கனமழை பெய்துள்ளது சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை மூன்று நாட்களுக்கு பொதுமக்களுக்கு இலவசம் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திண்டுக்கல் மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்வதால் பொதுமக்கள் மழை பெய்யும் சமயங்களில் வீடுகளுக்குள்ளே முடங்கிவிடுகின்றனர் கோவையில் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட எண்ணூற்று நாற்பது கிலோ குட்காவை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக இரண்டு பேரையும் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் எளிதில் ஆங்கிலம் பேசுவதற்காக வெளிநாட்டு கல்வியாளர்கள் வரவழைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் 48 எட்டு மணி நேரத்தில் குமரிக்கடலில் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழ்நிலை உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார் தூத்துக்குடியிலிருந்து நெல்லை நோக்கி கிளம்பிய அரசு பஸ் ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் என்ற இடத்தில் வந்தபோது மர்ம தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர் இதனையடுத்து அங்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட கோரும் வழக்கில் தமிழக உள்துறை செயலாளருக்கும் சிபிஐ க்கும் நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டெர்லைட் போராட்ட விவகாரத்தில் முதல்வர் தனது பதவியை காப்பாற்றிக்கொள்ளவே ஆளுநரை சந்தித்ததாக மு க ஸ்டாலின் டிஜிபி பதவி விலகும் போராட்டம் தொடரும் என மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்வேறு வங்கிகளில் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி பண மோசடி செய்த கணிஷ் நகை நிறுவன உரிமையாளர் உபேஷ் குமார் ஜெயினை சென்னையில் அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் திருப்பதி தேவஸ்தான விவகாரத்தில் பாஜா எந்த நாடகத்தை நடத்த வேண்டாம் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொடங்கியது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வுக்கான விடை குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நீட் தேர்வு விடைத்தாள் நகலையும் இணையதளத்தில் சிபிஎஸ்இ வெளியிட்டது கர்நாடக சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு வெற்றி பெற்றுள்ளது வங்காளதேச விடுதலை போரின்போது இந்தியா வங்காளதேசம் தொடர்புடைய வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கவும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை பிரதிபலிக்கும் வகையிலும் மிகப்பெரிய அரங்கம் அமைப்பதற்காக பிற்பம் மாவட்டம் சாந்தி நிகேதன் பகுதியில் உள்ள விஸ்வ பாரதி பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் முப்பத்தி சதுரடி நிலத்தை மேற்கு வங்காள மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கர்நாடகாவில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் முழு கடையடைப்பு அச்சுறுத்தலை கண்டுகொள்ளப் போவதில்லை என முதல்வர் குமாரசாமி தெரிவித்துள்ளார் மத்திய நேரடி வரி வாரிய தலைவர் சுஷில் சந்திரா பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த லோக்சபா தேர்தலை விட தற்போது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளதாக இந்தியா டுடே சர்வே தெரிவிக்கிறது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்கா விலகிக் கொண்டுள்ள நிலையில் ஈரான் அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் சீனாவும் ஜெர்மனியும் நீடிப்பதாக ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்கல் கூறியுள்ளார் லண்டனின் கிங்ஸ்டன் நகரின் மேயராக இலங்கையைச் சேர்ந்த தமிழரான பைதீஸ்வரன் தயாலன் பதவியேற்றுள்ளார் கிழக்கு உக்ரைனில் மலேசிய பயணிகள் விமானத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுட்டு ரஷ்ய படையிடமிருந்து ஏழுகனையே என்று அந்த சம்பவம் குறித்த விசாரணை நடத்தி குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் சந்திப்பு நடப்பதற்கான முயற்சிகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடரும் காஷ்மீர் பிரச்சினையில் தீர்வு காண்பதற்காக அமெரிக்கா தலையிடுவதற்கு இடமில்லை என்று அந்நாட்டு நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பசுபிக் கடலில் அமெரிக்க கடற்படை நடத்தும் சர்வதேச போர் ஒத்திகை வரும் ஜூன் நடைபெற உள்ளது இதில் இந்தியா உட்பட இருபத்தி ஏழு நாடுகள் பங்கேற்கும் நிலையில் சீனாவை மட்டும் அமெரிக்கா புறக்கணித்துள்ளது ட்விட்டரில் பின்தொடர்பவர்களை பிளாக் செய்யக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீனாவில் பணியாற்றும் தங்கள் நாட்டு தூதரக அதிகாரிக்கு மூளை காயம் ஏற்பட்டுள்ளதற்கு அவர் மீது நிகழ்த்தப்பட்ட ஒலி அலை தாக்குதல் காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது வணிகச் செய்திகள் இந்தியாவில் இன்டர்நெட் தொலைபேசியை பி விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் தொடர்புடைய வைர வியாபாரி நீரவ் மோடிக்கு எதிராக முதல் குற்றப்பத்திரிகையை புலனாய்வுத்துறை தாக்கல் செய்துள்ளது இறக்குமதி கோதுமைக்கான சுங்கவரி முப்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது உள்நாட்டு கோதுமை உற்பத்தியை பாதுகாக்கும் வகையில் இறக்குமதி கோதுமைக்கான இருபது சதவீத சுங்கவரியை முப்பது சதவீதமாக அரசு உயர்த்தியுள்ளது அனைத்து மொபைல் நிறுவனங்களும் கட்டண விவரங்களை பொது இணையதளத்தில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வெளியிட வேண்டும் என ட்ராய் உத்தரவிட்டுள்ளது விமான எரிபொருள் விலை கடந்த ஓராண்டில் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் விமான கட்டணங்கள் பதினைந்து சதவீதம் வரை உயர்வதற்கு வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் கோவையில் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஐம்பத்தி மூன்றாவது ஆடவர் குடைப்பந்து சியாரை பம்ப்ஸ் கோப்பைக்கான பதினேழாவது மகளிர் குடைப்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகின்றன ஜப்பான் ஜிபு நகரில் நடக்கவுள்ள பதினெட்டாவது ஆசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தி ஒராவது வீராங்கனைகளுடன் ஐம்பத்தி பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் செரீனா வீனஸ் வில்லியம் சகோதரிகளுக்கு பைகாட் வழங்கப்பட்டுள்ளது இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஒலிம்பிக் பதக்க சிறப்பு பயிற்சி திட்டத்திலிருந்து பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா உள்பட எட்டு வீரர்கள் பெயர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் வெளியிட திட்டமிட்டிருந்தார்கள் தூத்துக்குடி கலவரம் தொடர்பாக துப்பாக்கி சூடு காரணமாக அந்த முடிவை ரஜினி ரத்து செய்துவிட்டார் இசையமைப்பாளர் பரணி இயக்குநராக அறிமுகமாகும் ஒண்டிக்கட்ட படம் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது பிரபுதேவா நடித்த மனதை திருடிவிட்டாய் படம் மூலம் டான்ஸ் மாஸ்டர் ஆனவர் தினேஷ் இவர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்துள்ள ஒரு குப்பை கதைப்படம் தமிழகம் எங்கும் வெளியாக உள்ளது இத்துடன் நட்சுமே இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினமொரு துளி பொது அறிவு குவியல் அறிவு அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி சமையல் சமையல் இது போல் பல தரமான நிகழ்ச்சிகளை செல்மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நச்சினை டாட் ஓ மகிழுங்கள் நன்றி வணக்கம்